வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நம்முடைய வாழ்வில் நம்முடைய வெற்றி புகழ்ச்சி இந்த இரண்டிற்கும் நாம் எந்த அளவிற்கு காரணமாக இருக்கிறோமோ அதே அளவிற்கு நம்முடைய தவறுகள் தோல்வி இகழ்ச்சி இவை எல்லாவற்றிற்கும் நாம் தான் காரணமாக இருக்க முடியும் நம்மை புகழ்வோரை மிக எளிதாக ஏற்றுக்கொள்கிறோம் நம்மை புகழ்ந்து சொல்வோரை அன்புடன் வரவேற்கிறோம் ஆனால் நம்முடைய தவறுகளை சுட்டிக்காட்டி நம்முடைய குற்றங்களை சொல்லும் இகழ்ந்துரைக்கக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதில்லை இன்னும் சொல்ல போனால் நம்மை இகழ்ந்து சொல்வோரைத்தான் நாம் குற்றம் சாட்ட நினைக்கிறோம் ஆனால் இந்த நிலையை மாற்றி நம்மீது உள்ள தவறுகளை திருத்திக் நாம் முயற்சிக்க வேண்டும் ஏனென்றால் எந்த அளவிற்கு நாம் புகழப்படுவதற்கு நாமே காரணமாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய உழைப்பும் நம்முடைய வெற்றியும் நம்முடைய புகழ்ச்சிக்கு காரணம் ஒருவேளை நம்மை பிறர் இகழ்ந்து சொல்கிறார்கள் என்றால் அதற்கும் காரணம் நாம் தானே நம்முடைய தோல்வியும் நம்முடைய தவறுகளும் தானே அந்த இகழ்ச்சிக்கு காரணமாக இருக்க முடியும் அதை விடுத்து நம்மை இகழ்ந்து சொல்வோரை நாம் குற்றம் சாட்டுவதால் நமக்கு புகழ் கிடைக்கப் போகிறதா நிச்சயமாக கிடைக்காது ஒரு மாணவன் நன்றாக படிக்கக்கூடிய மாணவன் நல்ல ஒழுக்கமான மாணவன் என எல்லோரு இடத்திலும் பாராட்டு பெற்ற ஒருவன் படித்து முடிக்கிறான் படித்து முடித்து தன்னுடைய வயத மாற்றத்தின் காரணமாக தவறான பழக்கங்களை மேற்கொள்கிறான் அந்த பழக்கத்தின் காரணமாக அவனுடைய வாழ்க்கை வெற்றி பாதையில் இருந்து வழிதவறி செல்கிறது தன்னுடைய படிப்பை தொடர முடியாமல் மிகவும் பின்தங்கிய நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான் அவனை புகழ்ந்து சொன்னவர்களெல்லாம் இகழ தொடங்கி விடுகிறார்கள் அவனை புகழும் பொழுது எல்லோரோடும் அன்போடு நட்போடு இருந்த அதே மாணவன் பிறர் அவனுடைய குற்றங்களை சுட்டிக்காட்டும் பொழுது ஏற்றுக்கொள்ள தயங்குகிறான் அந்த தயக்கத்தின் காரணமாக ஒட்டுமொத்த சமூகத்திலிருந்தும் அவன் ஒதுக்கப்படுகிறான் வெற்றிக்கு நாம் எந்த அளவிற்கு காரணமோ அதே அளவிற்கு தோல்விக்கும் நாம் தான் காரணம் என்பதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நம்முடைய தோல்விகளை நாம் ஏற்றுக்கொண்டால்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய இகழ்ச்சியான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால்தான் மிகப்பெரிய வெற்றியும் நல்ல புகழும் நம்மை வந்து சேரும் அத்தகைய புகழ்ச்சி நம்மை வந்து சேர வேண்டும் என்றால் நம்மை இகழ்ந்து சொல்வோரை ஒருபொழுதும் குற்றம் சாட்டக்கூடாது வல்லுவர் கூறும் பொழுது கூட புகழோடு வாழ முடியாதவர்கள் தம்மை இகழ்ந்து கூறுவோரை நொந்து கொள்வதால் என்ன பயன் ஏற்பட போகிறது என்று கேட்கிறார் உண்மையிலேயே நம்மை இகழ்ந்து கூறுவோரை நாம் நொந்து கொள்வதால் ஒரு பயனும் நமக்கு வருவதில்லை அதை விடுத்து அந்த இகழ்ச்சியை சரி செய்ய முயற்சி செய்தால் நிச்சயமாக புகழ் நம்மை வந்து சேரும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ் குரல் எண் இருநூத்தி முப்பத்தி ஏழு புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன் மீண்டும் குரல் புகழ்பட வாழாதார் தம் நோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி